नमो वेद्याय சச்சிதானய கிருஷ்ணய க்ளிணே நமோ வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோகி भास्करं வந்தே மாய முனிம் சசிரமூன பாம்னியத்தை சுப்பணோயுவா கடைசிய நாம இந்த அப்படிங்கிறத்துக்கு யோக யோகீஷாங்கிறதத்துக்கு அர்த்தம் பார்த்துருந்தோம் அன்னே யோகிதோத்தராயை அன்யன் ஸ் பிரமாண்ட அயம் தூ தகா தீச யோகீச அப்படிங்கிறது ஆச்சாரியருடைய வியாக்கியானம் அதாவது அந்நே யோகினாக மற்ற யோகிகள்லாம் யோகாந்தராயைகி யோகத்தினுடைய யோகம் பண்ணுறபோது அதாவது தியானம் பண்ணி சமாதி அபியாசம் பண்ணுறபோது நிறைய விக்னங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அது எப்படின்னா தங்களுடைய ஸ்வரூபத்திலேருந்து விலகி விடுகிறார்கள் ஆனால் பகவான் ஒருபொழுதும் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்திலிருந்து நழுவுறது கிடையாது அவருக்கு அச்சுத்தன்னே பேர் இல்லையா நழுவாதவர்னு அர்த்தம் அஸ்வரூபாத்து பிரமாத்தியந்தி அயம் தூ தத்ரஹிதத்வாத் அயம்னா இந்த பகவானோ அது இல்லை அவருக்கு யோகத்தில் வந்து ஏற்படுற விக்ரங்கள்னால் அவருக்கு கிடையாது ஆகையினால் அவர் யோகீஷா அப்படின்னு சொல்லப்படுறார் ஆஹா யோகீஷாங்கிறது சைதன்யத்தையே குறிக்கிறது இதில் நாம் என்ன பார்த்தோம் யோகா யோகசூத்திரத்தில் இந்த இடைஞ்சல்லாம் என்னென்னு பார்க்க ஆரம்பித்தோம் கடைசி வகுப்பில் வியாதி प्रमाद आलस्य विरति भ्रांति दर्शन ப்ராந்தி भूमिकत्व अनवस्थितानी சித்தவிக்ஷேப்பாக தே அந்தரா இதெல்லாம் எத்தனை விஷயம் வியாதி ஸ்தியானம் சம்சயம் பிரமாதம் ஆலஸ்யம் அவிரதி பிராந்தி பிராந்தி தரிசன அலப்த भूमिकत्व, अनवस्थितत्व, அப்புறம் சித்த விக்ஷேப்பாக பத்து இடைஞ்சல் பத்து விதமான விக்னம் நான் முதல்ல ஒரு விக்னம் சொல்லியிருந்தேன் அதாவது லயவிக்ஷேப கஷாய ரசாஸ்வாதம் தூங்கி போயிடுறது மனசு அலப்பாய்றது அப்புறம் வந்து ஒரு எனந்தெரியாத ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் அப்புறம் பழைய வாசனைகள்லாம் மேலே வர்றது இப்படிலாம் சொல்கிற வழக்கம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆனந்தம் வந்துவிடும் அந்த ஆனந்தத்தில் மயங்கி போய் தியானத்தோட லட்சியத்தை விட்டுடுவோம் ஆக வியாதின்னா என்ன உடம்பில் இருக்கிற காற்று தத்துவம் உஷ்ண தத்துவம் ஜல தத்துவம் இதெல்லாம் வந்து அதை சொல்கிறார் வாத்த பித்த ஸ்லேஷ்மனாம் அன்னரசசிய இந்திரியானவா வைஷம்யம் சாப்பிட்ற சாப்பாடு இதனால் ஏற்படுற இந்திரியங்களில் இந்திரியங்களுடைய வைஷமியம் அதுதான் வியாதின்னு சொல்கிறார் அதான் காது சரியாக கேட்காமல் போகிறது அதெல்லாம் இருக்குது ஆனால் தியானத்துக்கு அதுக்கு நேரடியாக இல்லாட்டாலும் இந்திரியங்கள்லாம் சரியாக தான் இருக்கணும் தியானம்னா சித்தம் வந்து லகுவாக இருந்தாலும் தியானம் பண்ணுறதுக்கு அது முடியாமல் போகுமா சம்சயாங்கிறது சந்தேகம் அது சரியாக வருமா வராதா தியானத்தில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதில் சந்தேகம் அது ஒரு இடைஞ்சல் அப்புறம் வந்து யோக அங்க அனநுஷ்டானம் பிரமாத இந்த யோகத்துக்கு என்னெல்லாம் அங்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதாவது இது யமம் நியமம் ஆசனம் பிராணாயம் அதெல்லாம் சரியாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் பிரமாதகான்னு பேர் ஆலசியம்னா சித்தசிய குருத்வா அது முதல்ல என்ன சொன்னால் இந்த சித்தசிய லகுத்துவே அப்படி மைண்டு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வேலை செய்கிறதுக்கு முடியாது தியானம் பண்ண முடியாது இங்கே என்ன சொல்கிறாருன்னா மனசு ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால பிரவருத்தி ஏற்படாது ஆலசியம்னா சொம்பேர்த்தணும் சாதாரணமாக அவிரத்தின்னு சொன்னால் விஷய திருஷ்ணா நமக்கு தியானத்தில் மனசு போகாமல் ஏதோ சாப்பிடணும் எதையோ கேட்கணும் அப்படின்னு ஒரு இச்சை ஏற்படுறது இல்லையா விஷய சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை அதுக்கு பேர் அவிரத்தி அதுவும் தியானத்துக்கு இடைஞ்சல் பிராந்தி தரிசனம் பிராந்தி தரிசனம்னு சொன்ன ஏக்க கோட்டிக்கிறார் தப்பா புரிஞ்சுக்கிறது அதாவது தியானத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறது அது ஒரு இடஞ்சல் அலத்த பூமிகத்துவம் இந்த சமாதி கைகூடாமல் இருக்கிறது அனவஸ்தி துவம் சித்தம் வந்து ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை விக்ஷேபம் தான் அது பூர்வ பூமோ ஸ்தித்தம் ஹி சித்தம் உத்தர பூமி ஜெயே தஸ் மாதிரி அஸ்திரத்துவம் அதாவது ஆக மாட்டேங்குது எதுலேயுமே ஒரு ஸ்டெடினஸ் இல்லாமல் இருக்கிறது ஆகவே இதைத்தான் அவர் சொன்னார் அப்படின்னு அதோடய வியாக்கியானத்தை பார்த்துட்டோம் நாம் சரி இனி யோகீஷா அது அடுத்த யோகீஷாங்கிற நாமத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டோம் இனி சர்வகாமதா எனீீீமக்களம் பத்திமக்கம் சர்வன் காமாத்தீகா ஃபலமதே வியாசனா சர்வன் காமான் சதா தீகாம பல மத உபத்தே இது வியாசேன அபிஹிதத்வாத் பகவானுக்கு ஒரு நாமம் என்னென்னா சர்வகாமதா சர்வகாம சர்வான்னு சொ காம சொன்னால் ஆசைக்குரிய பொருள்கள் நம்ம நிறைய ஆசைப்படுறோம் எனக்கு நிறைய லேண்டு வேணும் எனக்கு மனைவி வேணும் குழந்தைகள் வேணும் இப்படிலாம் ஆசைப்படுறோம் இல்லையா நிறைய நல்லாமல் ஆசைப்படுகிறார்கள் இப்போது ஆஹ சர்வான் காமான் இப்போ கல்யாணம் ஒரு நாய் வேணுங்கிறார்கள் அந்த நாயை பார்த்து அப்போ எல்லோரும் சில பேருக்கு அப்படி எல்லாம் ருச்சி எல்லாம் இருக்கு இன்னெல்லாமோ கேட்கிறார்கள் விளையாட்டு ஜோ ஹாஸ்யத்துக்காக சொல்கிறேன் சாஸ்திரப்படி கேட்குறதுங்கிறது வேறு ஆக சர்வான்காமான் சதா ததாத்திங்கிறார் ஐயா கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா சதய யோ யோய்தனுமிச்சா தாமே விதா சதய் யுக் ஆரானமீ தராதனமீ தா மய வி ஏ யா மாம் பிரபத்தியே தாம் தசைவ பஜாமியகம் இதெல்லாம் கீதையில் பார்க்குறோம் நாம் அதாவது வேண்டியதெல்லாம் கொடுக்குற அஸ்வமேத யாகத்திலேயே மகாவிஷ்ணுதானே சர்வான் வா ஏஷோ க்னௌ காமான் பிரவேசயத்தி அப்படின்னு மந்திரமே ஆரம்பிக்கிறது இந்த அச்சித்ர மந்திரமே அதுதான் ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஏகாதசி ஏகாதசியில் அது சொல்கிற வழக்கம் இந்த மந்திரத்தை சொல்கிற வழக்கம் இதெல்லாம் வந்து அச்சித்ராஸ்வமேதம்னு சொல்லி அஸ்வமேத யாக மந்திரங்கள் சர்வா வாய விரதமு ச இ தனப்பீத்தாயு அவீரிய சாத் சஜுபுயாத் துபியன் அங்கிஸ்தமா விஷ்வாட்சித்தையே காமா ஏ காமேவன் தாம பிரீத்தேன்காமா அப்படி வேதமே தேஜஸ்வி வீரியாவான் பவதி இப்படி வேத மந்திரம் இருக்குது அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா கர்மகாண்டிகள்லாம் பூர்வ மீமாசகர்கள்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை அதனால் கர்மாவே எல்லாத்தையும் கொடுத்துடுவோம்பா அந்த புண்ணியம் அந்த புண்ணிய கர்மாவுக்கே அந்த சக்தி இருக்குது அதை கொடுக்குறதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிற வழக்கம் அவர்களுக்கு பூர்வ மீமாசகர்கள் வேதத்தில் ஸ்ரத்தை உள்ளவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யஜ யாகங்களையெல்லாம் பரமஸ்ரத்தையோடு பண்ணக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் ஈஸ்வரன் வந்து கர்மபல தாத்தா தேவையில்லைன்னு சொல்லுவார்கள் அதுக்கு தான் வியாசாச்சாரியார் சொல்லியிருக்கார் பிரம்மசூத்திரத்தில் மூணாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பாதத்தில் முப்பத்தெட்டாவது சூத்திரத்தில் சொல்கிறார் இங்கே போட்டிருக்க நம்பர் இது வியாசேனா அபிகிதத்வா பலம் அத உபபத்தே அத்தஹான்னு சொன்னால் இவரிடமிருந்தே நமக்கு பலனெல்லாம் வருகிறது என்பதற்கு பிரமாணங்கள் இருக்கின்றன உபபத்தேகே உபபத்தேகேங்கிறது ஹேத்து பலமத்த உபபத்தேகேங்கிறத அந்த சூத்திரத்தை கோட் பண்ணுறார் ஆச்சாரியர் சர்வான் காமான் சதாத தாதி எப்போது நமக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாம் எப்போவும் கொடுக்குறார் வேண்டுவார்க்கு வேண்டுவதே கண்டாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே காமான்னு சொன்னால் இச்சா விஷயான் அப்படின்னு அர்த்தம் இச்சைகளைனு அர்த்தம் இல்லை இச்சைக்குரிய பொருள்களை நாம் விரும்புகின்ற விஷயங்களை சதா எப்பொழுதும் ததாதி கொடுக்கிறார் என்பதால் இதி என்பதால் அயம் சர்வகாமதயம் நம்ம சப்ளை பண்ணிட்டோம் ஐயம்னா இவர் இந்த பகவான் விஷ்ணு சர்வகாமதா மாயாசகித பிரம்மனாக இருக்கக்கூடிய இவர் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வேண்டினதெல்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு இதுக்கு பிரமாணம் என்ன வியாசர் சூத்திரத்தில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சொல்றார் பல மத உபபத்தே ஆக சூத்திரத்தை கோட் பண்ணிவிட்டார் இங்கே சாதாரண ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாம் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்க பல மத உபபத்தே அப்படின்னு சொல்லிவிட்டார் இது வியாசன வியாசாச்சாரியரால் உபதேசிக்கப்பட்டிருப்பதால் இனி அடுத்தது ஆசிரம ஆசிரமத்சார அணியே பமதாம் விசிரமஸான ஆசிரம ஆசிரமத்சார அணியே ப்ரமத்தாம் விசிரமஸான ஆசிரம ஜீவாத்மாக்களுடைய களைப்பை போக்கக்கூடியவர்னு அர்த்தம் ஆசிரமங்கிற பதத்துக்கு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் களைச்சி போச்சு உடம்பை எடுத்து எடுத்து எத்தனை உடம்பை எடுத்துடுத்து இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எத்தனை சரீரத்தை எடுத்தாச்சு விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்திராசு பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனா புன அநேகதாக ஜனித்துவா புல்லாகி பூடாய் புழுவாய் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி எத்தனையோ சரீரத்துக்குள்ளே போய் போய் வந்து அழுத்து போச்சு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேங்கிறார் இல்லையா மாணிக்கவாஜ்க அதுதான் இங்கே சொல்கிறார் சர்வேஷாம் சம்சார அரண்யே பிரமதாம் ஆசிரமத்து விஸ்ரமஸ்தானத்வாத்து ஆசிரம ஒரு ஆசிரமம்னா என்னென்னா அது ஒரு குடிசை ஒரு இருக்கிற மாதிரி வர வனத்தில் இருக்கும் ஆசிரமஹாங்கிறது வந்து ஒரு வாழ்க்கை முறை பிரம்மச்சரிய ஆசிரமஹா அதாவது பொதுவாக நான் இப்படி சொல்கிற வழக்கம் ஆசிரமான்னா குழப்பமில்லாத வாழ்க்கை முறைக்கு ஆசிரமஹான்னு பேர் கான்ஃப்ளிக்ட்லஸ் லைஃப் ஸ்டைலுக்கு பேர் ஆசிரமஹான்னு பேர் அதுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னால் நமக்கு நிறைய விருப்ப விருப்பெலாம் இருக்கக்கூடாது நம்ம சாஸ்திரத்தை ஒத்துக்கிண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் பேர் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ ஒரு மாணவன் எப்படி வாழணும்னு சாஸ்திரம் கட்டளையிட்டுருக்கோ அப்படி வாழ்கிறதுக்கு பேர் ஆசிரமம்னு பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி வாழணும்னு சாஸ்திரம் கட்டளை இட்ருக்கோ அப்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் கிரகஸ்தாசிரமும் பேர் சன்னியாசி அப்படி தான் சன்னியாசம் வாங்கிட்டால் எப்படி வாழணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ இல்லை ஆசிரம தர்மங்கள் ஆசிரம தர்மத்தை கடைப்பிடிச்சா தான் அதுக்கு பேர் ஆசிரமம் ஸ்ரமகன்னா எல்லாருக்கும் தெரியும் களைப்பு ரொம்ப டயர்டாகிட்டேங்கிறான் ஆசிரமஹா அப்படின்னு சொன்னால் இந்த காண்டெக்ஸ்டில் ஆங்கிற அந்த உபசர்க்கம் போடுறதுனால சிரம ரஹித்தை ஜீனக் கிரமம் களைப்பற்ற வாழ்க்கை முறை எனக்கு தெளிவாக இருக்குது நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெளிவாக இருக்குது என்ன பண்ணணும்னே தெரியல அப்போ அப்படி குழப்பமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறவனுக்கு தான் குழப்பமாக இருக்கும் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல என்ன குழப்பம் வரும் இன்னொருத்த வந்து நம்மளை வேணால் மிரட்டலாம் நீ தர்மத்தை கடைப்பிடிச்சி ஆனால் உன்னை அழிச்சுடுவேன்னு பரவாயில்லப்பா அழிச்சுடு தர்மத்தை கடைப்பிடிக்காமல் வாழ்கிறத விட வாழாமல் இருக்கிறது நல்லது அப்படிலாம் அதெல்லாம் வேறு விஷயம் இப்போ வந்து எல்லோருக்கும் வந்து சாஸ்திரத்தில் ஒரு காலத்தில் எல்லாம் சமூகத்தில் யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது நம்மளை நினச்ச காலம் உண்டு இப்போ அப்படி இல்லை யாருக்கும் என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி இல்லைவோ இப்போ சிந்திக்கிறார்கள் அந்த காலத்தில் சமூகத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து சமூகமும் தர்மத்துக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து இருந்தது இப்போ எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு கடவுளுக்கு பற்றி கவலையே கிடையாது அது மாத்திரம் இல்லை கடவுள் அதெல்லாம் கொடுக்கணும் வேறு நாம் கடவுள் சொன்ன தர்மத்தை கடைப்பிடிக்கிறோமோ இல்லையோ நாம் என்ன கேட்குறோமோ அதெல்லாம் கடவுள் கொடுத்தாகணும் அதே சமயம் கடவுள் சொன்ன தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கக்கூடாது எப்படி இருக்குது பாருங்க பகவான் நமக்கு சொல்லியிருக்கிற நியமங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நமக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ நினைக்கிறோமோ அதெல்லாம் அவர் கொடுத்தாவான அப்படி பகவான் பண்ணுவாரா பண்ண முடியுமா அவராலேயே முடியாது தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் அவர் தர்மத்தை காப்பாற்றுறவர் தர்மத்து கோப்தார் நம்ம தர்மத்தை மீறி என்ன தெலாமோ கேட்டோமானா அதில் அப்போ உடனே நம்ம உடனே பகவான் இந்த பண்ணத்தான் தெரியும் கடவுளுடைய ரோல் என்ன நம்ம ரோல் என்னங்கிறதே தெரியாமல் வாழ்ந்தா எப்படி ஆஹா ஆசிரமவது ஆசிரமவத்துனா அது ஒரு ஸ்தானம் இப்போ இந்த ஆசிரமம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் என்னது எல்லாருக்கும் வந்து உலக விஷயத்தையெல்லாம் மறந்துட்டு சத்சங்கத்தில் இருந்து கொஞ்சம் மனசை தேத்தின்ட்டு போகிறோம் இல்லையா ஆசிரமத்துக்கு வருகிறவர்கள் அப்படி தான் வந்துட்டு போகிறார்கள் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் இது பெருசு பகவானுக்கே ஆசிரமஹான்னு பேர் ஏன்னா பகவானை யார் கெட்டியாக பிடிச்சிக்கிறானோ அவனுக்கு அது அது வந்து அவன் வந்து நிம்மதியாக இருக்கான் இப்போது ஒருத்தன் காட்டில் சுற்றினான் காட்டில் பெரிய காட்டில் போயிட்டே இருக்கான் அங்கே வந்து எங்கேயுமே ஒரு குடிசை கூட தென்படலை ஆனால் ரொம்ப அழுத்து போயிடுத்து நடக்க முடியலை சக்தி இல்லை ஆகாரமோ ஏதாவது ஜலமோ கிடைக்குமானா கிடைக்க மாட்டேங்கிறது அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு குடிசை இருக்குது அங்கே ஏதோ விளை விளைச்சு அது சாயங்கால வேலை வேறு ஆயாச்சு இருட்ட போகிறது அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த இடம் ஒரு புகலிடமாக இருக்கும் அங்கே போய் அந்த காலத்தில் எல்லாம் கொடுப்பார்கள் கதவையெல்லாம் சாத்த மாட்டார்கள் வந்தால் யாராக வருவாங்க யாருக்கா வழி வழி ரொம்ப கலப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தர்மம் இருந்துது அதில் வந்தவர்களுக்கு ஜலம் கொடுக்கறது தங்கறதுக்கு இடம் கொடுக்கறது சின்ன இடம்தான் இருக்கும் ஆனால் மனசு விஷாலமாக இருக்கும் அந்த மாதிரி இது வந்து உலக வாழ்க்கையில் அது தான் சொல்கிறார் சர்வேஷாம் ஜீவானாம்னு சப்ளை பண்ணிக்கணும் ஜீவானாம் சம்சார அரண்யே இந்த சம்சாரம்ங்கிற காடு பிறவி பெரும் காடு இந்த பிறவி பெரும் காட்டில் பிரமதாம் பிரமதாம்னா சுழன்று கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்னவா இருக்காருன்னா விஸ்ரமஸ்தானத்வாத் விஸ்ரமகான்னு சொன்னால் ரெஸ்ட் பிளேஸ் வேதமே சொல்கிறது பிரதிவேஷோ சிப்ரமா பாஹிப்ரமா பத்யஸ்வ இறைவா நீ ஓய்விடமாக இருக்கிறாய் ஓய்விடமாக இருக்கிறாய் என்னை பாதுகாப்பாயாக நான் உன்னை நோக்கி வரவில்லை என்றாலும் நீ என்னை நோக்கி வந்து எனக்கு புகலிடம் கொடுப்பாயாக அமைதியை கொடுப்பாயாக அப்படின்னு வேதத்தில் பிரார்த்தனை இருக்குது தைத்திரியோபனிஷத் சிக்ஷிக்ஷாவல்லியில் ஆவகந்தி ஹோம மந்திரத்தில் வருகிறது அஹ் பிரதிவேஷோசி பிரதிவேஷோசின்னா யூஆர் தி ரெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம் எ போர்ட் ஆஃப் ரெஸ்ட் ரெஸ்ட் பிளேஸாக இருக்க நீ அப்போ என்னாகிறதுனா பிரபாகி என்ன நன்றாக பாதுகாப்பாயாக எப்படின்னா மா பிரபத்யஸ்வாய் நம்ம சாதாரணமாக பகவானை நம்ம சரணாகிதி பண்ணணும்னு சொல்லணும் சொல்லுவோம் இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுனா என்ன நீ சரணாகதி பண்ணிவிடுங்க சரணாகதின்னா என்ன அர்த்தத்தில் என்னை வந்து அடைங்கிற அர்த்தத்துல சொல்றேன் பகவான் எங்கேயும் வியாபிச்சிருக்காரே அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை அடைனா என்ன அர்த்தம் நான் உன்னை உணர அருள் புரிவாய் ஆக அதுதான் அர்த்தம் ஆனந்தமே அமைதியே வடிவான உன்னை நான் உணர்ந்து உன்னில் நான் உன்னில் நான் தோய்ந்திருப்பேன் ஆக அப்படின்னு அர்த்தம் நான் கடவுளை சரணாகத்தி பண்றதுன்னாலும் சரி கடவுள் என்ன வந்து அடையிறது மா பிரபத்தியஸ்வன் எங்கேயாவது கேட்டிருக்கோமா பொதுவாக நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பேள் பகவானை நம்ம சரணாகதி பண்ணோம் டோட்டல் சரண்டர் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருப்போம் ஆனால் இந்த மந்திரம் இப்படி சொல்கிறது மா பிரபத்தியஸ்வன் என்ன நீ வந்து அடையுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னுடைய அனுகிரகத்தினால் நீ நானும் ஒன்று அந்த நீ எனக்கு அந்நியமாக இல்லைங்கிற அந்த உண்மையை நான் உணர்ந்து கொள்வேனாக அதன் மூலம் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வேனாக அப்படி சொல்லுகிறது ஆக விஸ்ரமஸ்தானத்வாக விஸ்ரமகான் ஸ்ரமகான்னு சொன்னால் விஸ்ரமகான்னு சொன்னாலும் ரெஸ்ட்டுன்னு அர்த்தம் விஸ்ரமஸ்தானம்னால் ரெஸ்ட் பிளேஸ்னு அர்த்தம் பகவான் தான் ரெஸ்ட் பிளேஸாக இருக்கார் திருஞான சுமந்தர் ஒரு பாட்டு பாடினார் திருவிழாரில் வயசாகிடுத்து எல்லாம் அழுத்து போச்சு வாழ்க்கையெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு வயசாகிடு வாழ்க்கையில் இளமையிலலாம் ரொம்ப அங்க இங்கேயும் சுற்றினார் இன்னலாமோ பண்ணினார் இப்போ சரீரம் நாடி நரம்பெல்லாம் அடங்கிறது உடுங்கிறது அப்போ என்ன பண்ணுறாருன்னா புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலந் அலவந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அருளும் கோயில் அப்படின்னு பாடுறார் திருவையார் எல்லாம் வயசாகி போச்சு கை காலெல்லாம் நாடி நரம்பெல்லாம் ஆட்டம் விட்டது அப்போ கடவுளே அப்படின்னு ஓடி வரானாம் பஞ்சநதீஸ்வரா ஐயாரப்பா அப்படின்னு வரணும் கவலைப்படாத அவனை காப்பாத்துறேங்கிறான் பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பர் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் அப்படின்னா ஆஹா புல நெய்ந்தும் பொறி கலங்கி கண்ணு காது மூக்கு நாக்கு யூஸ் பண்ணி எல்லாம் தேஞ்சு போச்சு நெறி மயங்கி எந்த வழியில போகணும்னு தெரியாம கண்ட கண்ட வழியிலாம் போய் துக்கத்தை வாங்கான் அறிவு அழிந்துட்டு இந்த ஜென்ம இந்த கடவுள் வந்து அறிவை கொடுத்துருக்காரு அந்த அறிவெல்லாம் தப்பு தப்பாக யூஸ் பண்ணி அறிவும் கெட்டு போச்சான் புல நெய்ந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அப்படியே மூச்சு கபம் மேலே வருகிறது கபம் வந்து வந்து தள்ளுறது அலமந்த போதாக என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறான்னா அப்போ வந்து பகவான் சொல்கிறாராம் கவலைப்படாதே நான் உன்னை காப்பாற்றுறேன் அதுதான் தாயினும் சாலப்பறிந்து தப்பு குழந்தை தப்பு என்ன தப்பு பண்ணாலும் அம்மா வந்து குழந்தைய கண் அவளுடைய குழந்தை இல்லையா காப்பாற்றுவா இல்லையா அது மாதிரி கடவுள் பரவாயில்லப்பா நீ ஏதோ தப்பாக போயிட்டேன் இனிமே அப்படிலாம் போகாதே உன்னை நான் காப்பாற்றுறேன்னு அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது அதாவது இந்த குரங்கள்லாம் என்ன பண்ணுறதான் கோயிலில் பெரிய மேளதாளத்தோட சுவாமி புறப்பாடாகி வராரு அந்த குழ அந்த குரங்கள்லாம் என்ன நினைக்கிறதா மேலே இந்த கீழே வாத்தியம் வாசிக்கிறது தெரியாமல் மேலே மேகம் இடிக்கிற மாதிரி இருக்கான் அதாவது அது வர்ணிக்கிறார் அப்படி வாத்தியங்களோட சுவாமி புறப்பாடாகி வர்றார் அப்படின்னு வர்ணிக்கிறார் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மழையென்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே திருஞான சம்பந்தர் பதினாறு வயசுக்குள்ளே இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கார் நம்ம எண்பத்தஞ்சு வயசானாலும் இந்த பாட்டை பாடுறதில்லை அவர் பாடின பாட்டை தெரிஞ்சு பாடுறதில்லை இங்கே அலமந்து என்ன அலமந்த் ஐமேல் உந்தி அலமந்த போதாகன்னு இங்கே சொல்லியிருக்கு இந்த இடத்துல அலமந்த அது மாதிரி என்னாகிறது தான் இந்த கோவிலை சுவாமி புறப்பாடாகிறது அப்பொழுது பெண்களெல்லாம் நாட்டியம் ஆடுகிறார்கள் அதற்கு உழவு முரசெல்லாம் அறைகிறார்கள் வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார்கள் அதை பார்த்துட்டு சில குரங்கெல்லாம் என்ன பண்ணித்தான் மரத்து மேலே ஏறி மேகத்தை மேலே பார்த்து தான் மழை வரப்போகிறது சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் முகில்னா மேகத்தை பார்க்கும் திருவையாரே அப்பேற்பட்ட திருவையாறு அப்படின்னு பாடுறார் ஆக எதுக்கு சொல்கிறேன்னா வயசான காலத்துலேயும் சுவாமி தான் நமக்கு அபயம் கொடுக்குறார் ஆசிரமஹா ஆகா கடவுள்னு ஒரு தத்துவம் கொள்கை இல்லைன்னா நமக்கு நிம்மதி எங்கே கிடைக்க போகுது அதனால் பகவான் ஆசிரமமாக இருக்கார் ஆசிரமஹான்னா இதையும் சொல்லலாம் வியாக்கியானத்தில் சில இடங்கள் அப்படியும் இருக்குது இதற்கு இந்த வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சர்வான் सर्वस्य लोकस्य அது பரமேஸ்வரா ஃபலம் சர்வோகி ஃபலாத்தோபே ஆசிரமத் சரிசம ஆசிரமல் கொடுக்குற இடம் அதையும் சொல்கிறது உண்டாம் நழ யாதிமிர சாந்தோகி உபனிஷத்தில் ஆறில் எட்டு ஒன்று ஆறாவது அத்தியாயம் எட்டாவது செக்ஷனில் ஒன்றாவது மந்திரத்தில் இப்படி இருக்கான் அதற்கு ப்ரமதா பிராணிநாத்தாம் பிராணிநாம் சுஷுப் மோட்சே செமஸானம் பதி பரமேஸ்வர அது வேற சதா சோமிய சதா ததா சம்பதி இது ஆறாவது இது வந்து அது எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு விளக்கம் எதா அரண்யே சரதாம் ஆசிரம ஆசிரமர்த்தம் ஷாயா தானாத் விசிரமஸ்தானம் ஏவம் சம்சார அரண்யே ப்ரமதாம் பிராணினாம் சுஷுப்தே மோக் ச விசிரமஸ்தானம் பகுதி பரமேஸ்வரர் இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் அதாவது வயசான காலத்தில் நான் சொன்னேன் இவர் என்ன சொல்கிறார் இந்த சம்சாரத்தில் சுத்தின்றி வளர்கிற பிராணிகளுக்கு சுஷுப்தி தூக்கத்தில் ரெஸ்ட்டு கிடைக்கிறது தான் அதனால் சுசுப்தி சுரூபமாக இருக்கார்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் அப்போ கடவுள்கிட்ட தான் போய் ஒடுங்குறான்னா அப்போ உபனிஷத்துன்னு சொல்கிறது உயிரானது உறக்கத்தில் இறைவனிடத்தில் ஒடுங்குகின்றன உயிர்கள் அனைத்தும் உறக்கத்தில் இறைவனிடத்தில் ஒடுங்குகின்றன அப்படின்னு சொல்லி சாந்தோக்கி உபரிஷத்து இருக்குது அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் பிரமத்தாம் பிராணினாம் சுஷுப்தே மோக்ஷ மோக்ஷத்துலேயும் மோக்ஷத்தை பற்றி புரிஞ்சுன்னு விட்டால் அங்கேயும் விசிரமம் ஆகிட்ரு இது பர பவதி பரமேஸ்வரா ஆக நம்ம நேச்சரலாகவே கடவுள்கிட்ட போயிடறோம் நாஸ்திகனும் இறைவனிடத்தில் தான் போகிறான் அவனுக்கு நான் இறைவனிடத்தில் போகிறேன்னு தெரியாது நாஸ்திகன் என்ன தூங்காமையாக இருக்க போகிறான் ஆஸ்திகனாக இருந்தாலும் சரி நாஸ்திகனாக இருந்தாலும் சரி எல்லாரும் தூங்கித்தான் ஆகணும் பிராணிகளும் எல்லா சமஸ்திராணிகளும் தொங்குகின்றன ஆஹ் பரமேஸ்வர்த்தி பரமேஸ்வர அதனால் உபனிஷத்து கோட்பண்ணி இத்திஸ்ரி கௌணத்தைய வியாச்சே ஆசிரமவத் அதாவது ஆசிரமத்தை போல அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது நிஜமாவே விசிரம்தான் குணம் தரிசயத்து விசிரமதி இனி அடுத்தது ஸ்ரவண ஸ்ரவணாக்கு அர்த்தம் பார்க்கலாம் அவிவேக்கின சர்வான் சந்தாபயதி இதுவண அவிவேக்கின சர்வான் சந்தாபயதி ஸ்ரவணா ஸ்ரவணாங்கிறதுக்கு அர்த்தம் வருத்தரவர் அர்த்தம் இதுல தான் சமணர்கள்னு சொல்றோம் தமிழில் அமணர்கள் ஷமணர்கள் அமணர்கள்னா அம்மணமாக இருக்கிறவங்க அமணர்கள் அந்த ஜெயின் சுவாமியெல்லாம் இருக்காங்க இல்லையா நேக்கடாக இருக்காங்க அதனால் அவர்களுக்கெல்லாம் அமணர்கள்னு பேர் நம்ம தமிழில் அம்மனம் அப்படிங்கிறோம் இல்லையா இன்னும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் அம்மனமாக இருக்கான் அப்படிங்கிறோம் அப்போ ஸ்ரமணகன்னா உடம்பை ரொம்ப வருத்திக்கிறார்கள் அவர்கள்லாம் ரொம்ப டஃப்பாக தேவையில்லாமல் அளவுக்கு மீறி உடம்பை வருத்துவார்கள் யார் இந்த ஜெயின்ஸ் அதனால் அவர்களுக்கு பேர் ஜினாகான்னு பேர் ஜினகான்னு சொன்னால் இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்துகிறவர்கள் அதனால ஜெயினர்கள் ஸ்ரமணஹான்னு சொன்னால் உடம்பை ரொம்ப வருத்திக்கிறது அமணஹான்னு சொன்னால் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது ஆஹா இங்கே என்ன அறிவில்லாதவர்களை எல்லாம் ஸ்ரமப்படுத்துகிறாராம் இது எப்படி இருக்குன்னா நிறைய சில பேர் இவன் பயப்படுறான் இவன் தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் கடவுள் என்ன தண்டனை கொடுத்துருவாரோன்னு பயப்படுறான் கடவுளை என்ன பயமுறுத்துறாருங்கிறான் இவன் பயப்படுறான் இவனுக்கே இவன் மனசாட்சி உறுத்துறது இவன் மனசாட்சி உறுத்துறதுனால எனக்கு கடவுள்னா பயமாக இருக்குது அப்படின்னு கடவுள் வந்து அவயஸ்வரூபம் அச்சத்தை நீக்கிறவரை போய் அச்சமாக பார்க்குறதுங்கிறது எப்படியோ அது மாதிரி ஆக எனக்கு அறிவு இல்லாமல் நான் வேணால் கஷ்டப்படுறேன் ஆனால் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணுமே அதனால் சொல்கிற கடவுள் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்குறார் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக சருவான அவிவேக்கின அவிவேக்கினர்த்தம் விவேகம் இல்லை பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தாதவன் அர்த்தம் அதாவது பகுத்தறிவுக்கு பயிற்சி வேணும் நம்முடைய பகுத்தறிவாற்றல் நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு பகவான் வந்து விவேக சக்தியை கொடுத்துருக்கார் அந்த விவேக சக்தியை சரியான வழியில் பயன்படுத்தணுமே ஆக இல்லை மெட்டீரியல் இசத்துக்கு ரொம்ப பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் பணம் பதவிப்புகள் இதை பற்றியே சிந்தனை பண்ணி அதை பற்றியே பேசின்னு கொஞ்சமாவது அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா பணமாகவே ஆயிடணுமா சுகமாகவே ஆயிடணுமா எப்போ பார்த்தாலும் மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையுமேவா நினைச்சுட்டே இருக்கணும் அதெல்லாம் நினைக்கிறத கொஞ்ச நேரமாவது விட்டுட்டு கடவுளை தியானம் பண்ண வேண்டாமா ஆனால் அப்படிலாம் பண்ணலேன்னு சொன்னால் அதையே நினச்சி நினச்சி அவன் துக்கப்படுவான் அவன் அவன் நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சென்ட்டு மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அமையாது யாருக்கும் அமையாது நம்ம ஆசைப்படலாம் மண் பெண்ணு பொண்ணு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூணாசை இருக்கே என்னைக்கு போகுமோ இந்த மூணு ஆசைங்கிறார் அருணகிரிநாத்தர் மூவேடனை என்று ஒழிந்துடுமோ அப்படிம்பர் அதனால் அவிவேக்கினகா சருவான் அவிவேகிகளாக இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தாப்பயத்தி தாப்பயத்தினா வாட்டுறது வறுத்தி எடுக்கிறது சந்தாப்பயத்தின்னா நல்லா வருத்தி எடுக்கிறது போட்டு ஜெயிலில் திகார் ஜெயிலில் போட்டு கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் அங்கே சிரமப்படுத்துறது அதில் வேறு இப்போ இங்கே விவகாரத்தில் சலுகையெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் இப்போ திகார் ஜெயிலுக்கு போனோன்னா அவர் தான் இன்கம் டேக்ஸ் நிறைய கட்டியிருந்தானா அவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ஆ பண்ணுற அக்கிரமம் பண்ணியிருக்கான் நிறைய ஆனால் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டியிருக்கான் அதனால் இந்த இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ரூபாய்க்கு மேலே கட்டினா அவனுக்கு ஜெயிலில் கூட சௌரியங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் லவ் விவகாரத்தில் நிறைய இப்படி இருக்குது ஆனால் பகவான் விடுவாரா என்ன இங்கே இருக்கிற இதில் எல்லாம் வேணால் என்னத்தையாவது பண்ணலாம் கோல்மால்லாம் பண்ணி தப்பிக்கலாம் ஆனால் அந்த ஜீவனை தப்பு வழியில் போகிற ஜீவனை துன்பத்தில் வாட்டியே எடுப்பார் வெளியில் எவ்வளோ வேணாலும் தெரியலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே சாந்தி இருக்காதே சத்குணங்கள் எங்கே இருக்கோ அங்கே தானே சாந்தி இருக்க முடியும் சில பேருக்கு வெளியில் ரிச்சாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே போராக இருக்கலாம் அதனால் அசாந்தி சில பேர் வெளியில் பார்க்கறதுக்கு போராக இருப்பான் உள்ளுக்குள்ளே ரிச்சாக இருப்பான் திருக்குறள் எல்லாம் தெரியும் கீதையெல்லாம் தெரியும் நான் நிறைய கிராமத்து ஜனங்களெல்லாம் பார்த்துருக்கேன் அவர்கள் வந்து வெளியில் பார்த்தா பரம இதாக இருக்க சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டந்தான் இருக்கும் ஆனால் மனசில் நிம்மதியாக இருப்பார்கள் ஆ ஸ்ரமணஹாங்கிறதுக்கு இதான் அர்த்தம் அவிவேகினா சர்வான்னு சந்தாப்பயதி இது ஸ்ரமணா பகவானுக்கே ஸ்ரமணஹான்னு பேர் ஏன்னா ஸ்ரமப்படுத்துறவர்னு அர்த்தம் முதல்ல ஆஸ்ரமான்னா என்ன அர்த்தம் ஸ்ரமத்தை போக்குறவர்னு அர்த்தம் இங்கே சிரமப்படுத்துகிறவர் கஷ்டப்படுத்தி அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும் ஏன்னா தப்பு பண்ணினா தண்டனை ஓணும் ஒரு நீத்தி இருக்கணுமே இங்கே எல்லாம் வேணால் எல்லாரையும் ஏமாத்திவிட்டு தண்டனை தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம் தண்டனை இருந்து தப்பிக்க வைக்கிறானே ஒருத்தன் அவனுக்கும் பெரிய தண்டனை வச்சிருக்கார் பகவான் இப்போ தண்டனை கொடுக்கணுமோ அவன் சரியா தண்டனை கொடுக்கலன்னு வச்சுங்கோ அவனுக்கும் சேர்த்து வச்சு வச்சுருக்கார் இந்த பிரபஞ்ச நியத்தையை யாரும் மாற்ற முடியாது நம்ம வேணால் எதையோ பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்புலேருந்து தப்பிச்சு விடலாம் ஆனால் அது அப்படியெல்லாம் பண் இதில் பாருங்க இத்தனை ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் தப்பு பண்ணினவொடனே தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் உதவி பண்ணுறான் அதை வந்து ஏற்றுக்குறான் ஒருத்தன் இப்போ மூணு பேருக்கு என்ன கிடைக்கும் அதிகமான தண்டனை கிடைக்கும் இதெல்லாம் நிறைய பேர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புறதில்லை ஆனால் நம்பறது ஒருத்தன் நம்பரானோ நம்பலையோ உண்மை ஒரு நாடும் மாறாது அந்த நியத்தி எப்பவும் இருக்கும் அந்த ஆர்டரை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால் தண்டனை அனுபவிச்சுடுறது நல்லது நம்ம தப்பு பண்ணிட்டா நாமளே உணர்ந்து தண்டனை அனுபவிச்சுட்டால் நல்லது தண்டனை கொடுக்க கொடுக்காம பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தான்னா அவனுக்கும் பெரிய தண்டனை இருக்குது இதெல்லாம் உணரணும் பகவான் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது பகவான் பணத்துக்கோ மண்ணுக்கோ பெண்ணுக்கோ பொண்ணுக்கோ ஆசைப்படுறவராக என்ன எல்லா மண்ணும் எல்லா பெண்ணும் எல்லா பொண்ணும் அவரே அப்படி இருக்கிற போது அவர் இதுக்கு இல்லாமல் ஆசைப்பட ஆண கஷமாக ஆசிர க்ஷாமாக கல கஷ கீணா சர்வாக பிரி கர்த்தி க்ஷா தேரா iti கிருப்ப அந்த பதம் எப்படி வருதுன்னு கிராமர் சொல்கிற ததாச்சே கஷாமாக கஷாமாக க்ஷானு இருக்கு ஸ்லோகத்தில் இது சுராதி கணசூத்திரம் இது வந்து நாலாவது சூத்திரம் இது தரோத்து ததா ஜஷ்டேன் இது நிச்சி நிச்சின்னு சொன்னால் காசல்ஃபார்ம் அது பச்சாத்தியச்சின்னு சொல்லி மாத் பச்சாத்தியச்சி கிரே பச்சாத்தியச்சியாக மாத்தினோம் ஆனால் நிச்ச ஒரு வேர்டு அந்த க்ஷமாகங்கிறது க்ஷாமாங்கிறது க்ஷாமான்னு ஆறுறது அப்படிங்கிறார் கிரமு தப்சி ஷேதேச்ச இது நிஜந்தால் பிரஜா நாம் மத்திய க்ஷயகாரி அதாவது க்ஷமாக க்ஷாமா சமீகனா அப்படின்னு ஏற்கனவே ஒரு இடத்துல வந்திருக்கு அதாவது அறுபதாவது ஸ்லோகத்தில் க்ஷமாக சமீ ஹனஹா அப்படின்னு பார்த்துருக்கோம் அறுபதாவது ஸ்லோகத்தில் அது சொன்னதுக்கு இங்கே வேறையாக இருக்கணுங்கிறதுக்காக அர்த்தம் சொல்கிறார் பச்சாத்யா க்ஷாமாங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்த்துடுவோம் அதாவது சர்வாக பிரஜா க்ஷீண கரோ அதாவது இங்கே பிரஜான்னா ஜீவர்கள்னு அர்த்தம் இல்லை இந்த சிருஷ்டி முடிகிறபோது எல்லாரையும் ஒடுக்கி விடுறாராம் க்ஷமாக க்ஷீண க்ஷாமான்னு எடுத்துக்கணும் க்ஷீண க்ஷீண சர்வ பிரஜா சர்வாக பிரஜா க்ஷீண கரோத்தி க்ஷாம கஷாமகா வந்து க்ஷாமாங்கிறத க்ஷாமான்னு ப பண்ணிக்கிறார் அவருக்கு பகவானுக்கு க்ஷாமஹான்னு பேர் என்ன எதனால் க்ஷாமான்னா க்ஷாமம்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒடுக்கிறது எல்லா ஜனங்களையும் எல்லா சமஸ்திரபஞ்சத்தையும் சர்வாக பிரஜாகாங்கிறார் எல்லாரையும் ஒடுக்குகிறார் பிரளய காலத்தில்னு அர்த்தம் பிரளய காலே அதைத்தான் வியாக்கியானக்காரர் தாரக பிரம்மானந்தா சொல்கிறார் சர்வாசம் பிரஜானம் பிரளய க்ஷயக்காரி இத்தியா க்ஷாமி ஆ எல்லா ஜனங்களையும் பிரளய காலத்தில் க்ஷயம் பண்ணுறார் க்ஷய கரோதி க்ஷயக்காரி அதனால் க்ஷாமான்னு பேர் அடுத்தது ஆசிரங்ககோ பீசாரூபிண அணாசி எஸ் பணி பகவத்வச்ச சுபர்ணாணி சுபர்ணம்னு சொன்னால் இங்கே என்ன சொல்கிறார் வேதங்கள்ங்கிறார் ஆக அழகான இறக்கைகள் அழகான இலைகள் அல அழகான இலைகள் இப்போது பகவத்கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் தொடங்குற போது சொல்கிறார் ஊர்துவ மூலம் அதம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சு எஸ்ய பர்ணானி அது தான் இங்கே ஆச்சாரியார் கோட் பண்ணுறார் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவிது அப்படின்னு கோட் பண்ணுறார் அப்போ சோபனானி பர்ணானி அதாவது இந்த சம்சாரங்கிற விரக்ஷத்துக்கு அதாவது வைதிக வைதிகமாகவே சொல்கிறார் அதாவது என்னது இந்த ஊர்துவ மூலம் அதாவது பிரம்மத்தை காரணமாக கொண்டது அதம் இந்த படைப்பு இந்த அதான் நம்ம பார்க்கிற இந்த பிரபஞ்சம் நம்ம அனுபவத்தில் இருக்கிற பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் யார் பிரம்மன் ஆக பிரம்மத்தை காரணமாக கொண்ட இந்த படைப்பு இந்த சிருஷ்டி இந்த சிருஷ்டி இருக்குது இது நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கிற இந்த படைப்பு இந்த படைப்பு இந்த படைப்பு எதனால் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மரம் மரத்தில் எப்படி இலைகள் இருக்கோ அது மாதிரி இந்த படைப்பில் வந்து வேதங்கள் இருக்குங்கிறார் வேதங்கள் அந்த வேதங்களில் ரிச்ச கட கர்மங்கள்லாம் சொல்லியிருக்கு அந்த கர்மங்களால் தான் இந்த வாழ்க்கை நடந்துட்டுருக்கு ஒரு இன்டைரெக்டாக கர்மகாண்டத்தை கூட கண்டனம் மாதிரி நீ கர் வேதத்தில் சொல்லியிருக்கிற கர்மாவை பண்ணிகிட்டே இருந்தால் சம்சாரம் தொடரும் அப்படிங்கிற அர்த்தமும் அந்தக்குள்ளே உட்காந்துருக்கு ஏன்னா பகவத்கீதத்தில் பகவான் கர்மாவை பண்ணி பக்குவப்பட்டு கர்மத்தை விட்டு வெளியில் வரணுங்கிறார் ஆனால் கர்மாவை பண்ணிகிட்டே இருந்தால் சம்சாரத்தில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தமும் அதில் இருக்குது ஆகையினால சந்தாம்சி சந்தாம்சின்னு சொன்னால் வேதங்கள் சந்தகாங்கிற பதத்துக்கு வேதம்னு அர்த்தம் சந்தாம்சின்னா வேதங்கள்னு அர்த்தம் இப்போ என்ன சொல்கிறார் சோபனானி பர்ணானி சுபர்ணகாங்கிறதுக்கு அழகான சுப்பர்ணம் பர்ணம்னா எலை சுப்பர்ணம்னா அழகான எலை என்னது அழகான வேதங்கள் சம்சார தருரூபிணா அஸ்ய இந்தங்கிற விரக்ஷத்தில் இலைகளாக இருக்கிற வேதங்களாக இறைவன் இருக்கிறான் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி இது பகவத் இந்த இடத்துல சுப்பர்ணான்னா என்ன அர்த்தம்னா வேதா அவ்வளோதான் சுபர்ணான்னு சொன்னால் வேதஸ்வரூபா இந்த சம்சார்கிற இந்த வாழ்க்கையில் அழகான இலையாக இருக்கிறது எதுன்னா வேத வாக்கியங்கள் அப்படிங்கிறார் சுப்பர்ணஹான்னு சொன்னால் வேதங்கள் வேத சொற்கள் அப்படின்னு அர்த்தம் வாயுவாகன அடுத்தது வாயு வகதி எத்யா பூத்தானி இவாயுவாகன பீஷாஸ்மத் பவத்தை இதுஷ் வாயு வகதி எத் பூத்தானி இயுவன பீஷாஸ்மத் பவத்தை இது ஸ்ரு பகவானுக்கு கட்டுப்பட்டுத்தான் காற்று வீசுகிறதாம் அதனால் அவருக்கு வாயுவாகன பேர் அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியத்தி வடிவமாக இருக்கின்ற கடவுளுக்கு கட்டுப்பட்டுத்தான் சூரியன் உதிக்கிறான் ஆனால் உபனிஷத்தில் பீஷாஸ்மாத் வாத்தப்பவத்தை பீஷோ தேதி அந்த இடத்துல பீஷான்னா பயம்னு அர்த்தம் பயம்ங்கிறதுக்கு என்னென்னா கட்டுப்பாடுன்னு அர்த்தம் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஆணையை மதிச்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த இடத்துல பயம்னால் நிஜமாவே பயம்னு அர்த்தம் இல்லை அச்ச உணர்ச்சி அப்படிங்கிறதுக்காக அது சொன்னாலும் அது வந்து பொருந்தாது அதனால் இயற்கையோட நியத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் அவங்க வேலையை செய்யணும் ஒழுங்காக நான் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸசைஸுக்கு பயந்து அது அது இல்லை உடலோட ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் இன்மைக்கு பயந்து அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு கட்டுப்பட்டுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் இங்கே சொல்கிறார் வாயு வகதி காற்றானது செல்லுகிறது எதனால் வகத்தினா பூதானி உயிர்களையெல்லாம் மூச்சு காத்து உள்ளுக்குள்ளே இருக்கேன் அதனால் பூதாணினா ஷரீராணின்னு அர்த்தம் சரீரங்களையெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டுருக்கு வெளியிலையும் காற்று போயின்ட்டுருக்கு யாருக்கு யாருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டுன்னா இந்த பிரபஞ்ச நியதிக்கு கட்டுப்பட்டு அகத்திலும் புறத்திலும் காற்றானது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது பூதானி தி வாயுவாகனா பூதானின்னு சொன்னால் சரீரங்கள் எல்லா உடம்பையும் காற்றானது பிராண பிராணரூபமாக இருக்கிற காற்றானது கொண்டு செலுத்துகின்றது பகத்தின்னா கொண்டு செலு வகத்தி வாகனம் வாகனம் வந்து என்ன பண்ணுறது கொண்டு செலுத்துறது அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் பீஷாஸ்மாத் பவத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஸ்ருதேகே அப்படின்னு ஸ்ருதியை கோட் பண்ணிவிட்டார் தண்டோ அடுத்தே தமயி தமாரோனுமயித அபராஜி தனுர் தனுத மூணு தமயிதா நாலு தமஹா அஞ்சு அபராஜிதா ஆறு சர்வசா ஏழு நியந்தா எட்டு அநியமாக ஒன்பது அயமஹா பத்து ஆக இது எட்நூற்றி அறுபத்தி ஆறு நாமாக்கள் வந்தாச்சு தனுர்தரகாக்கு அர்த்தம் பார்க்கலாம் ஸ்ரீமான் ராமாக மகத் தனுர தாரையமாச இனுர்தர ஸ்ரீமான் ராமாக மகத் தனுர தாரையமாச இது தனுர்தர தனுர்தராங்கிறது ஸ்ரீராமாகங்கிறார் அவ்வளோதான் வில்லேந்தியவர் பரஷுராமரும் வில்லேந்தி இருக்கார் கிருஷ்ணரும் இல்லையேந்திருக்கார் ஆனால் வந்து கிருஷ்ணர் மெயினாக புல்லாங்குழலால் தான் காணப்படுற பார்க்குறோம் நம்ம ஆனால் அவரும் நிறைய யுத்தங்கள்லாம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் வாழும் வாழும் வச்சுருக்கார் ராமருக்கும் உண்டு ஆக ஸ்ரீமான் ராமஹாங்கிறார் பாருங்கள் ஆதிசங்கரர் எப்படி சொல்கிறார் ராமகா அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீமான் ராமகா அதாவது திருவை உடையவன் திருவுடையோன் திருவுடையோன் ஸ்ரீனிவாசகான்னா திருஉரையோன் திருவில் உறைபவன் ஸ்ரீநிவாசகா அது திருஉரையோன் இது வந்து ஸ்ரீ திருமான்ன உடையவன் அர்த்தம் திருவுடையவன் திரு பொருந்தியவன் அனைவராலும் விரும்பப்படும் தன்மையை உடையவன் அப்பேற்பட்ட ராமன் மகத்து பெரிய கேட்கணுமா விஷ்ணு தனுசு சிவதனுசு விஷ்ணு தனுசு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா பரஷுராமர்ட்ருந்து விஷ்ணு தனுசை வாங்கின்றார் சிவதனுசு தான் சீதாதேவியோட விவாகத்துக்கு காரணமாக இருந்தது ஆகா மகது தனுகும் தாரையாமாசை பெரும் வில்லை ஏந்தி இருந்தான் ஆகையினால் அவனுக்கு பேர் தனுர்தரகா வில்லேந்திய ராமன் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு அவதாரத்தினால் சொல்கிறார் அப்புறம் தனுர்வேதா சயேவதாசரதி தனுர்வேதம் வேத்தீ தி சயேவாசரி தனுர்வேதம் வேத்தீ தி தனுர்வேத பகவான் தனுர்வேதம் அறிந்தவன் வில்லு வில்ல வில்ல செலுத்திரத்துக்கான ஞானத்தை அடை அடைந்திருந்தவன் சயேவ சயேவன சராமாக ஏவ சா ஸ்ரீமான் ராமாக ஏவ தாசரி தசரதனுடைய புத்திரனாக பிறந்து தனுர்வேதம் வேத்தி வில்ல தனுர்வேதத்தை அறிந்தார் அத்தருணவேதத்தினுடைய ஒரு கிளையாக சொல்லுகிறார்கள் உபவேதம் இது தனுர்வேதத்தை வேத்தி அறிந்தான் ஆகையினால் அவனுக்கு தனுர்வேதான்னு பேர் ஆக பக பகவானுக்கு தனுர்வேதான்னு தனுர்வேதம் படித்ததினால பகவான் தனுர்வேதா என்று அழைக்கப்படுகிறான் அப்படிங்கிறார் அடுத்தது அடுத்தது தண்டஹா தண்டஹான்னா என்ன அர்த்தம் தமனம் தமயதாம் தண்ட தமனம் தமயதாம் தண்டஹ தண்டோ தமயதாம் அஸ்மி இது பகவதாத் தமனம் தமயதாம் தண்டஹ தண்டோ தமயதாம் அஸ்மி இது பகவதாத் தண்டஹான்னு சொன்னால் என்னர்த்தம் அதாவது ஒடுக்கிறது க அடக்கிறது கட்டுப்படுத்துறது அதுலேருந்து தான் தண்டனைன்னுலாம் சொல்கிறோம் தமிழில் தமயதாம் இது பகவத்கீதையிலும் சொல்லியிருக்காரு அரசர்களுக்கு அவர்கள் தப்பு பண்ணினா தண்டிக்கணும் தண்டிக்கலைன்னா அவனுக்கு தண்டனை வந்துடும் இப்போ தானே சொன்னேன் ஆக அரசனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது தப்பு பண்ணினவனுக்கு தண்டனை கொடுக்கணும் நல்லது பண்ணுறவனை வந்து பாராட்டி அவனுக்கு பரிசு தரணும் ஆக அதர்மம் பண்ணுறவனை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருக்குது ஆக தமயத்தாம் தமனம் யாரெல்லாம் கட்டுப்படுத்தணுமோ அவங்களெல்லாம் கட்டுப்படுத்துகிறது அதுக்கு பேர் தண்டஹான்னு பேர் ஆக அந்த தண்டர ரூபமாக இருக்கார் பகவான் வந்து தண்டரூபமாக இருக்கிறார் கட்டுப்படுத்தும் வடிவமாக இருக்கிறார் அதர்மத்தை கட்டுப்படுத்தும் வடிவமாக இறைவன் இருக்கிறார் ஆக தண்டோ தமயதாம் அஸ்மி கட்டுப்படுத்துகின்றவர்களிடத்திலே அந்த கட்டுப்படுத்துகின்ற தன்மையாக அந்த தண்டனையாக அவர் இருக்கிறார் இப்போ நம்ம இதில் பாருங்கள் இதில் இன்னொரு விசேஷம் இருக்கு நாம் வந்து தண்டனை அனுபவிக்கிறோம்னா நம்ம அனுபவிக்கிற தண்டனையே பகவானுடைய ரூபம் நான் செய்த தவறுக்கு இறைவன் எனக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் ஆகவே தண்டனை இறைவன் வடிவம் என்று புத்திசாலியாக இருந்தால் அந்த தண்டனையை நமஸ்காரம் பண்ணுவோம் அந்த பனிஷ்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பான் பனிஷ்மெண்ட் ஈஸ் காட் எங்கேயா கேட்டிருக்கோமா இதுதான் வைதிக மதம் இந்து மதம் சனாதன தர்மம் இது பகவத் வச்சனா பகவானே சொல்கிறார் எல்லாரும் தண்டனை கொடுப்பவர்களிடத்தில் கட்டுப்படுத்தி தண்டனை கொடுக்கின்றவர்களிடத்திலே இருக்கிற தண்டனையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அ தண்டஹா ஆஹ தண்டனை ரூபமாக தர்மமாக இருக்கிற தண்டனைங்கிறது ஒரு தர்மம் தண்டனை கொடுக்காமல் இருக்கிறதா அ தர்மம் அனுபவிக்கிறதும் தர்மம் தவறு செய்கிறது அதர்மம் அதற்கு தண்டனை கிடைச்சா அந்த தண்டனை ஏற்றுக்கிறது தர்மம் தண்டனை கொடுக்கறதும் தர்மம் அடுத்தது தமயித்தா தண்டோ தமயித்தா கட்டுப்படுத்துகிறோம்னு சொன்னோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் படிப்போம் வைவஸ்வத நரேந்திராதிரூபேண பிரஜா ஹா தமய தமயித்தா தமயித்தா வைவஸ்வத நரேந்திராதிருப்பேண பிரஜாக தமயத்தீதி தமயித்தா வைவஸ்வத நரேந்திராதி ரூபேண நரேந்திரன் அப்படின்னு சொன்னால் நராணாம் இந்திரஹா நரேந்திரஹா நராணாம்னா மக்களின் இந்திரன்னா தலைவன் மக்களின் தலைவனுக்குத்தான் நரேந்திரன்னு பேர் வைவஸ்வத நரேந்திராதி ரூபேணர் வைவசத்கிறது யம தர்ம ராஜா இங்க இருக்கிற ராஜா ஆக இந்த ரெண்டு ராஜாக்களும் என்ன பண்ணுகிறார்கள்னா மக்களை அற வழியிலே செலுத்துகிறார்கள் தர்மமாக அதனால தான் யம தர்ம ராஜஹான்னு பேர் அவருக்கு யமஹான்னு பேர் தர்மராஜகான்னு பேர் தமயத்தி இங்கே இருக்கிற ராஜா என்ன பண்ணுறார் உடம்பு அழிக்க மாட்டார் உடம்பு அழிக்காமல் ஒழுங்காக வாழணும் சொல்லுவார் அந்த தர்மராஜா என்ன பண்ணுவார்னா சரியான நேரம் வரும்போது உடம்புலேருந்து உயிரையே பிரிச்சுடுவார் ராஜாவுக்கும் பேரு யம தர்மராஜாவுக்கும் பேர் வைவஸ்வத்தன் பேரு யம தர்மராஜாவுக்கு அதாவது சூரியனுடைய புத்திரன் விவஸ்வானுடைய புத்திரன் அதனாலதான் நம்ம சந்தியா வந்தத்துல சொல்றோம் யமாய தர்மராஜாய மித்தியவே சாந்தகாய சைவஸ்வத்தாய காலாய சரி அடுத்தது தமாக தமாக தமியேஷு தண்ட காரியம் ஃபலம் தச்ச சயேவ இ தமாக தமாக தமியேஷு தண்டகாரியம் ஃபலம் தச்ச சயேவு தமான்னு சொன்னால் பொதுவாக கைவிள நிறுவனத்தில கூட பாட் ஒரு பாட்டு இருக்குது தமான்னு சொன்னால் தமஹா புறக்கரண தண்டம் சமம் அகக்கரண தண்டம் அப்படின்னு கைவல்ல நவனியத்தில் வருகிறது ஆரம்பத்திலேயே வருகிறது தமம்னா இந்த கண்ணுக்காது மூக்கு நாக்கல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அது தண்டம் மனசை இது ஷமஹான்னு சொன்னால் அகக்கரண தண்டம் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது எண்ணங்களையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறது இங்கே என்ன சொல்கிறார் தம்யேஷு தண்ட பலம் ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த தண்டனையாகவும் அவர் தான் இருக்கார்னு சொன்னேன் இல்லையா அதைத்தான் இங்கே சொல்கிறார் தம்யேஷு தம்யேஷுன்னா தண்ட தண்டனை வழங்குகின்றவர்களிடத்தில் தண்டனை காரியமாக இருக்கார் தண்டனை கொடுக்கறது பலன் அவர் என்ன பண்ணுறார் தண்டனை கொடுக்குறவர் என்ன பண்ணுறார் தண்டனையை கொடுக்குறார் அந்த தண்டனையை கொடுக்குறார் இல்லையா அந்த கொடுக்குற தன்மையாக அவர் இருக்காராம் அந்த நேரம் வந்து அவனை வந்து கடவுளாக நினைக்கணும் என்ன திருத்தரான்னு நினைக்கணும் என்னை திருத்தி அமைக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நம்ம என்னெல்லாமோ கருணை மனு எல்லாம் போட்டு எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறோம் துக்கம் வராமல் எப்படி தப்பு பண்ணிட்டு துக்கம் வராமல் தப்பிக்க முடியும் ஏற்றுநுட்டால் நல்லது ஏற்றுக்காமல் நம்ம மறுக்க மறுக்க என்ன தண்டனை கூடின்றே போகுது உடனே ஒத்துநுட்டால் தண்டனை குறைஞ்சிடும் இல்லை நான் அப்படி பண்ணலை எப்படி பண்ணலைன்னு பொய்ய சொல்லி சொல்லி கோர்ட்டு கோர்ட்டாக மேலே போயிட்டே இருந்தா இப்போ ஒன்றும் தெரியாது அது அப்புறம் சேர்த்து வச்சு கொடுக்குற போது அதாவது அடுத்த பிறவிங்கிற நம்பிக்கை இல்லை நிறைய பேருக்கு இப்போ படுற கஷ்டத்துக்கே போன ஜென்மாவில் பண்ண பாப்பம்னு சொன்னால் கூட புரியறதில்லை இந்த ஜென்மாவலியே பண்ண பாபமாக இருக்கலாம் போன ஜென்மாவில் பண்ண பாப்பமாக இருக்கலாம் புரியறதில்லை ஆஹா தம்யேஷு தண்ட காரியம் பலம் பச்சசயேவ அதுவும் கூட அவரேதான் ஆ தண்டனை கொடுப்பவனின் வடிவமாக இருக்கிறார் தண்டனையாகவே இருக்கிறார் கட்டுப்படுத்துபவனின் வடிவமாக இருக்கிறார் கட்டுப்பாடாக இருக்கிறார் ஆ எல்லாம் சர்வம் விஷ்ணுமயம் அப்படிங்கிறத வேறு வேறு விதமாக பிரசன் பண்ணுறது சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்ன்னு என்ன அர்த்தம் அது இல்லாத ஒரு oui. வஸ்து இருக்குமா அது சட்டில் ஃபார்மாக இருந்தால் என்ன கிராஸ் லெவலில் இருந்தால் என்ன ஆ ஸ்தூலமாக இருந்தால் என்ன சூக்ஷமாக இருந்தால் என்ன சர்வம் விஷ்ணுமையன் ஜெகத்தின் வாயில் சொன்னால் போகிறது அது அனுபவிக்கணும் புரிஞ்சுக்கணும் தமஹா தம்யேஷு தம்யேஷுன்னா தண்டனை கொடுப்பவர்களிடத்திலே தண்டனை கொடுக்கும் தன்மையாக தண்ட காரியம் பலம் தண்டனை கொடுக்க வேண்டியது தான் பயன் அத சயேவ அவராகவே இருக்கிறார் இருக்கிறார் என்று இதி தம தமாக நம தமயித்திரே நம அதுதான் தண்டாய நம தனுர்வேதாய நம தனுர்தராய நம அதுதான் விஷயம் தொடர்ந்து நாம் படிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் அனுட்டோம் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதுவாக இருக்குது இல்லையா விஷ்ணு விநாயக சதுர்த்தியாக இருக்குது இல்லையா அதனால் அடுத்த வாரம் வகுப்பு இல்லை அடுத்த வாரம் விநாயக சதுர்த்தியாக இருக்கிறதுனால விஷ்ணு சஹஸ்திரநாம பா வியாக்கியானம் பாஷ்ய வகுப்பு கிடையாது அதுக்கு அடுத்த வாரத்திலேருந்து நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமத்தை தொடருவோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தம நமோஸ்நன் சகசிரமூர் சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷாயோட்டிணே நம கோவிந்தநீனாஜ கீ